சீர்காளி புத்திரிலிருந்து காலா ரேவதி கணேசன் அவர்கள் வழங்கும் தலைப்பு கடைபிடி கொள்ளையடி மனிதனின் இதயத்தை சுட்டுவிடு மனிதனின் பொறாமையை வெட்டிவிடு மனிதனின் கெட்ட எண்ணத்தை பகிர்ந்து கொள் துன்பத்தை வளரவிடு உனக்குள் இருக்கும் துளைத்துவிடு உனக்குள் இருக்கும் சோம்பெறிதனத்தை நீ எப்பொழுதும் கடைபிடி